ஏழு உபாதிகள் காரியசப்தவோபாதின்னு பேர் சப்தமெல்லாம் ஏழு காரியம் காரணசப்துவோபாதி பின்னால் ஈஸ்வரோபாதிகள்னால் காரணசப்தோபாதன்னு பேர் ஆக அது ஏழு அது ஏழு தான் இது ஏழு அது ஏழு இந்த ரெண்டு ஏழும் ஆத்மா இல்லை எதனால் ஆத்மா இல்லை கோளானதனால ஆத்மாவது பார்ப்பது ஆத்மா எது பார்ப்பு பார்க்கறது அது ஆத்மா எதனால் ஆத்மா அது பார்க்கறது எது எது சேதனமோ அது ஆத்மா எது எது அறியப்படும் பொருளாக இருக்க அதுலாம் ஜடம் எது அறிகிறதோ அதுதான் ஆத்மா அதுதான் சாதனம் அப்படிப்பட்ட சாதனம் பல இல்லை ஒன்று ஒரே சாதனம் உபாதி பயத்தினால பலவார் தோட்டிக்கிறாங்க ஒரே ஆகாயம் பல உபாதிகள்னால கடன் தாலி வீடு வாசல் புத்தகம் இப்படி பல பேர்களால் அது பிரித்தி காட்டுற மாதிரி இருந்தாக்கா அதுக்கு உபாதிகள் அப்படிப்பட்ட உபாதிகள் பலரில் ஒரே ஆகாஷம் தான் கட்டாகாசம் மட்டாகாசம் மேகாக்காசம் சரீரகாசம் கோபாகாசம் கேரடாகாசம் எதிர சொன்னாலும் ஆகாசம் ஒன்று தான் அப்படி போல் இவர்கள் அணிகரானாலும் கூட ஆத்மா ஒன்று அநேக ஆத்மாக்கள் கிடையவே கிடையாது இது மதவாதிகள் துவைத மதிகள் தான் அநேகம்னு சொல்லுவார்கள் இங்கே ஒன்றாக தான் எதனால உபாதினால அவள் உபாதியாக ஒத்துக்கொள்வதில்லை சத்தியம்னு ஒத்துக்கிறாங்க சத்தியத்தை இலக்கிற மூன்று காலத்து இருக்கணும் இது மூணு காலம் இருக்கிறது இல்லை இல்லாத சத்தியன்னு எப்படி சொல்ல முடியும் அவங்க சொல்கிறாங்க காரியமாக சைதம் போனாலும் காரணமாக பஞ்சபோது இருக்குல்லவா அதனால் சத்தியம்னா பஞ்சபூதம் பிள்ளைய காலத்து அழிதன்னு சொல்லப்பட்டிருக்கேன் வழியிலாமா அப்போ அழியக்கூடாதுல்லவா அப்போ எப்படி சத்தியமாகும் அப்படின்னு கேள்வி கேட்டால் இதெல்லாம் மாயாவாதியில் அப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னா மாயாவாதிகள் மாய மயக்கம் ஆகவே எது அழிகிறதோ அது சத்தியமாக மூணு காலத்து ஒரே மாதிரி இருக்கணும் திரிகாலம் அபாத்தியமாக இருப்பது சத்துன்னு இலக்கணம் மூன்று காலத்தில் கெடாம இருக்கணும் அப்படி கெடும்போது அது சத்து ஆகாது அது அசத்தியம் அது மித்தை என்று இங்க சொல்லப்படுது அதனால இங்க உபாதிகள் என்ற பெயரால இந்த சாஸ்திரத்தில் அறிமுகப்படுத்துறாங்க காரி சுமத்து உபாதின்னு போயிருக்கு இந்த உபாதின்ற ஒரு இலக்கணம் தெரிஞ்ச தெரிஞ்சுக்கிட்டு தானே ஆத்மாவிலேயும் ஒட்டவில்லேன்னு தெரியும் பிரவேசிக்கிறேன் சொன்ன கற்பிதமான அபேதமுடைய வாசம் இருக்க முடியாது பாதிப்பு ஏற்படாது மாறுதல் அதுக்கு மாறாது திரை மாறுவதில்லை திரை காட்சிகள் மாறுகின்றன சொப்பனம் காண்பவன் மாறுவதில்லை சொப்பனம் மாறிக்கொண்டிருக்கிறது சொப்பன காட்சிகள் இந்த காலையிலிருந்து இரவு வரைக்கும் நிகழ்ச்சிகள் மாறுகின்றன ஆனால் காண்பவன் ஆகிய ஜீவன் மாறுவதில்லை சரீரம் பிறந்ததிலிருந்து இறக்கிற வரைக்கும் மாறுகின்றன சர்பாவிக்காரம் ஆனால் இருக்கிறவன் நானுங்கிற பானிடற்கான வழி இவன் மாறுவதில்லை நான் கிழவனாக இருந்தேன் நான் கடிக்கிற கார சொல்கிறான் முன்னபடியா நான் குழந்தையாக இருந்தேன் நான் குமரனாக இருந்தேன் நான் வாலிபனாக இருந்தேன் இப்போது கிழவனாக இருக்கிறேன் எல்லாத்தையும் நான் தான் கிழவனாக இருந்தவன் வேறு குழந்தையாக இருந்தது வேறு அவன் போயிட்டான் மாறும்போது அவனை மாறிக்கிட்டான்னு சொல்கிறாங்களே யாராவது நான் கிழவனாக குழந்தை என்பது ஒத்துக்க முடியாது குழந்தைய அபியாசத்தினாலே போக்கி அகண்ட பாவனையை அபியாசத்தினாலே விருத்தி நேர்மை தானா வேறதானா அப்ப நானும் சொல்லப்படாது இல்லை அப்ப நான் சின்ன குழந்தையா இருந்த நான் எப்படி வயசானவன் கேரளவன் ஆக முடியும் சொல்லுங்க எப்படி ஆகுது பரிணாமங்கள் ஆத்மாவுக்கு இல்லைன்னு தெரியும் இது விசாரத்தினால ஆத்மா மாறாது சரீரம் மாறுகிறது அந்த சரீரம் ஒரு காலத்தில் அழிஞ்சும் போயிடுறது ஆனாலும் புது புதுசாக வந்துட்டு தான் இருக்கு நான் என்ன பாவம் செஞ்சாலும் மூணு ஜென்மத்தில் ரொம்ப என்ன பண்ணுறது அப்படிங்கிறோம் அப்போ அஞ்சனும் சரீரம் இருந்தாலும் புது பாவம் செஞ்சுருக்கணும் அப்போ சீரம் போய்ச்சில்ல புதுசே வந்ததில்லை நான் போகவில்லை அதுதான் அதே நான் தானே இதெல்லாம் இதை விசாரம் பண்ணி போயும் இப்படிதான் ஆத்மசாரம் பண்றது மாறாத நான் என்று நிச்சயம் பண்ண ஞானம் பண்ணி போயிடும் மாறிக்கொண்டிருக்கும் பொருள்களே மாறாத அறிவு இருக்கிறது அந்த அறிவு தான் நான் அறிவுக்கு அண்ணிமான் நான் கிடையாது நானுக்கு அண்ணி அறிவு கிடையாது அறிவையே நான் நானே அறிவு எதனாலே அறி அறிவது நான் அதனால இங்க சொல்ற முன்னாக உடம்பது சித்தமதி முடிவாக மொழிந்த பொருள் திரள்தான் இந்த பொருளாகிய சற்றுபாய் கொட்டந்தான் நின் ஆகில ஏன் ஆகலன்னு கேட்டான் நீ அறியும் பொருளா நிகழ்கின்றதுனால் நீதான பார்க்கிறேன் எப்படி ஆக முடியும் நின் மலர் எப்படி சொன்ன உடனே அடுத்த பாட்டுல கேள்வி கேட்கிறேன் உன்னால் அறியப்படும் யாவையும் அறியாது பொருளோ யானாக என்றலுமே இப்போ சரி ஒத்துக்கிட்டேன் குருநாதா உன்னால் அறியும் பொருள் யாவையும் சொன்னீர்கள் சரி நான் ஒத்துக்கிறேன் அறியப்படும் பொருள் எல்லாம் உருவாகாதுதான் நான் ஆக மாட்டேன் ஏன்னா ஓதினே எனக்கு உதயம் செய்தீர்கள் ஒக்கும் பொருந்தும் பொருந்தும் ஏன்னா ஏன்னு சொன்ன சரி அப்படி என்ன அறியா பொருள் ஒன்று தெரியுமா தெரியுது அல்லவா பொருள் இருக்குமல்லவா அது எந்தபோல தெரியாது இருக்குமல்லவா அப்போ ஆத்மாவோ என்னால் அறியாது ஒழியும் பொருளோ யானாகுவது என்றன என்றலுமே என்று சொன்ன உடனே குருநாதர் அடுத்த பண்ண சொன்னார் பொருள் கார் காரணமாயை கூறி தறியும் பொருள் நெறியாற்றிகள் நான் மறை அந்தமேலாம் நீ என்றன ஓதினை நீயன்ற ஓதி நிரந்தரம் பொருள் காரணமாயை அப்ப அரியா பொருள் இருக்கான்னா இருக்கு அதுதான் காரணமாயின் காரணமாயிருந்து காரியமாக காரணமாயை குறித்து அரிய பொருள் காரியமாக குறிப்பிட்ட முறையில பஞ்சபூதங்களை அறிகிறோம் காரியங்களை அறிகிறோம் இது மண் இது தண்ணி இது அக்னி இது காற்று இது ஆகவே காரியம் என்று சொன்னாலே காரணம் ஒன்று இருக்கத்தான் அது காரணமாகிய அது தெரியாது காரியம் தான் தெரியும் காரியத்தை வைத்துதான் காரணத்தை நிர்ணயிக்க பண்ணுவோம் வேண்டும் மண் திரளை மண்ணில் சட்டி பண்ணியிருக்கோம் மண்ணாகியா காரணம் இல்லைன்னா சட்டி ஒன்று இருக்காது நகை நகைக்கு தங்கவில்லைன்னா நகை ஆகாது அப்படி போல ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு காரணம் தேவைப்படுகிறது அந்த காரணம் இல்லைன்னு சொன்னால் காரியம் இருக்காது ஆகவே அறியப்படும் பொருள் அவைத்தும் அனைத்தும் ஆத்மா இல்லைன்னு சொல்லிவிட்டீர்கள் அறியப்படா பொருள் இருக்கு உள்ளவா சொன்னால் அது இருக்கு அறியா பொருள் கார காரணமா மாயை குறித்து அறியும் பொருள் காரியமாம் உலகு இந்நெறியாழ்திகள் நான் முறை அந்தமெல்லாம் நீ அன்று என ஓதும் நிரந்தரமே ஓதும் வேத பிரமாணங்கள் சொல்லப்படுகிறது காரணமாகிய மாயை நீ ஆக மாட்டாய் காரியமாகிய உலகு எப்படி ஆகலையோ அப்படி போல அதற்கு காரணமாக இருக்கிறது காரண காரிபா சம்பந்தம் ஆகவே காரணம் காரியம் என்று ஒன்று தான் காரணம் காரியம் பொய்யன்னா காரணம் போய் தான் காரணம் போயின்னா காரியமும் போய் தான் நீ அன்று என்று நான் சொல்லவில்லை அந்த நான் முறை நிரந்தரம் ஓதும் ஆக வேதம் நிரந்தரமாக சொல்லிக்கொண்டிருக்கிறது என்று இந்த பாட்டில் காரணமாகிய மாயும் காரியலகமும் நீ அல்ல தெரிஞ்சு கொண்ட பொருளன் தான் பொறியின் வழி அறியும் பொருளோ போத கண் விழித்தறியும் பொருளே சரி அப்போ அறியும் பொருள் இல்லையா அறியா போன்னு சொல்லிவிட்டீங்களே மத்திய பொருள் புரியலையே அறியும் பொருள் என்று அறியா பொருள் அன்று அப்படின்னு கேட்டா அறிவாகிய நீ என்னும் அப்பொருள் தான் இந்த ரெண்டையும் அறிந்து கொள்ளிருக்கா அதான் நீ என்ன அப்பொழுது தெரியலையா அது அப்படி ஒரு பொருள் இருக்கா அப்படின்னா நீ அறியும் பொருள் அறியா பொருள் அன்று அறிவாகிய நீ எறும் பொருள் அப்பொருள் எப்படி இருக்கு புலன் அறிய முடியாது போதக்கல் வழி பொருள் தான் பொறியன் வழிநிலை அறியும் பொருளோ இந்திரியங்கள் அறிய பொருள் தான் இந்தியா அறிஞ்சால் அறியப்படும் பொருளா இதுமே அறிப்பொருள் அல்லவா இது பொறியல் வழிநறியும் பொருளோ பின் எப்படி என்ன கேட்டால் போதக்கண் விழித்து அறியும் பொருளே தத்துவ ஞானம் வந்தால்தான் கிடைக்கும் அந்த ஞானத்துக்குதான் விளக்கம் ஏற்படும் ஒல்லையோ இந்த ஊனக்கண்ணுக்கோ அல்லது இந்திரியங்களுக்கோ விஷயமாகாது ஆகவே ஆத்மாவானது விசாரணை செய்து அடையத்தக்கது தூளமாக உள்ளதுன்ற அர்த்தம் இல்லை தூளமாக இருப்பதெல்லாம் எது எது காணப்படுகிறதோ அதெல்லாம் ஜடம் அது ஆத்மாக காணப்படாத காரணமாக இருக்கே அதுவும் ஜடம் தான் அதுவும் பிறகு என்ன இருக்கு பின் எப்படி அறியிறது அறியிறதாவது விசாரத்தினாலும் நீயே தான் அது அப்படின்னு அடுத்த பாட்டில் வேத பொருள்தான் எது வேறு சொலும் வியாவையும் அந்த மறை கணியாம் புனித பொருள் தத்தமசி பொருளே சரி அப்படி என்ன எதுதான் பொருள் எப்படி அறியிறது என்று கேள்வி வேத பொருள் இதுதான் இது வரைக்கும் சொல்லப்பட்ட அறியா பொருள் அறியும் பொருள் அல்ல அறிவாகி நீ என்பதுதான் பொருள் தான்னு சொன்னான் சொன்னது ஏன் வேதத்தை விட முடிந்த நிலை இதுதான் இது வேறு சொல்லும் இதற்கு புறம்பாக சொல்லப்படுகிறது அல்லவா வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு கர்மகாண்டம் இதை இந்த கர்மங்களை செய்தால் சொர்க்காதிபதை அடையலாம் சொல்லியிருக்கு வினை கர்மத்தை அடையதான வினை ஆவையும் அப்புறம் பக்தி மார்க்கம் உபாதனை செய்தால் நீ பதமத்தை அடையலாம் யோக மார்க்கத்துக்கு போய் போவாயான சித்துக்கள் கிடைக்கும் அல்லது உலக மார்க்கங்கள் இருந்தாக எலிசை நாடகம் பழகலாம் இதெல்லாம் சொல்லியிருக்கு அதனால வேத பொருள் இதுதான் இது வேறு சொல்ல வினையாவயம் அன்று சொல்லக்கூடிய கிரியை நாள் அறியக்கூடிய பொருள் இருக்கு அது அல்ல அதெல்லாம் கிரியை நாள் அடையிறது விச்சாரத்தை அடையிறது இல்லை வித்தை என்ன இதெல்லாம் அப்புறம் வேறு சொல்லும் வினை யாவையும் அன்று எது என்ன கேட்ட ஒரு வேறுமே இல்ல போதா பொருள் பிரிவினையே இல்லாது அப்படின்னு மாதிரி இருக்குது பிரத்யேகம் என்ன பரமாத்மா ஒரு வேறும் சிறிது விட வேறு இல்லை பிரிவினை இல்லாது போத பொருள் அது எது அந்த முறை கணியானம் வேதாந்தத்தில் சொல்லப்படுது வேத்திற்கு அந்தம் வேதாந்தம் அது ஆபரணமாக இருக்கிற வேதாந்தத்துக்கு அது என்ன ஆபரணம் அதுதான் புனித பொருள் விளக்கக்கூடிய தத்துவத்தி பொருள் அப்படி ஏற்பட்ட புனித பொருளாகிய அது விளக்கிற நம்ம விளக்கிறது தத்துவம் அசி அதிநீயா இருக்கிறாய் அதி நீயாகிறாய் என்று உபதேச வாக்கியம் இதாய இதனால் மூலம் தெரிஞ்சுக்கணும் இதை தவிர தெரிஞ்சுக்கூடியது தேர்வு இல்லையு முடிக்கிறார் விரும்ப பொருளாவது இது வந்து சத்துக்கு விசாரம் அப்படிஞ்ச பிறகு அப்புறம் ஞானம் பரமது பொருள் நந்திபரா தமிழன் ஆகிய சசிவனுக்கு வித்தியாசம் அதுல அரியும் பொருள் நீயல்ல அரியா பொருள் நீயல்ல அரியா பொருள் எது அறியும் பொருள் என்ன என்பதை காட்டினார் மாயை அரியா பொருள் மாய எனக்கு காரியமாய் இருந்த உலகம் அறியும் பொருள் சொல்லி இது ரெண்டையும் கண்டுகொள் இருக்கிற நீ வேற இருக்கிறாய் அப்போ அது ஒன்று விலங்குலையே அப்படின்னு இதுக்கா தோழதிஷ்டி வழங்காது போதக்கண் விழித்தெழியும் பொருள் என்ன காண அப்படி என்ன எப்படி இருக்குது அதை வேதம் சொல்லுது இத்தகைய பொருள் தான் உண்மையானது என்று வேதத்தினுடைய முடிவு இருக்கின்ற கர்ம பக்தி அல்லது யஜ்யாதி கர்மங்கள் அல்லது லௌகிக விஷயங்கள் இதெல்லாம் ஞானத்துக்கு ஏதோ பரம்பரா சாதனமாக வைத்துக் கொள்ளாமலிய நேரடி சாதனை அல்லது ஆகவே அதான் முன் பாட்டில் சொன்னார் வேத பொருள் தான் இது வேவரும் இப்படி யாவையும் அன்றொரு வேவரும் இல்லாமல் போதப்பொருள் அந்த மறைக்கணியா புனித பொருள் தர்த்தமசி பொருள் அதுதான் புனித பொருள் தர்த்தமசி அப்படியா அப்படின்னா அது கொஞ்சம் வழக்கமாக சொல்லுங்கன்னு கேட்டான் இங்கே சொல்கிறார் இப்போ அந்த பாட்டில் சொல்கிறார் நிமலமா பரம் அது என்னும் பொருள் அது என்னும் பொருள் அது என்னும் பொருள் தான் கொட்டமற்றதையும் அது என்னும் பொருள் நீ என்னும் பொருள் நீ என்று சொல்லக்கூடிய துவம் என்று சொல்லக்கூடிய இருக்க அது ஜீவன அப்படின்னு சொல்லி முடிச்சார் அதோட அமலமான இரண்டு ஐக்கியம் அற்புத பொருளாவது குற்றமற்ற ரெண்டு ஏகத்து வந்து அரிசி பத பொருள் ஆக மூன்றுனுக்கும் இந்த ஒரு பாட்டில் சொல்லிக் கொடுக்குறான் நிமலமாக பரம் அது அது என்னும் பொருளுக்கு நிமலமாக பரம் பிரம்ம குற்றமில்லாத நீ என்னும் பொருளுக்கு நீ என்னும் பொருள் செய்வன் அது ஜீவனுக்கு நீ என்னும் ஐக்கியம் ஏகத்தம் அது அஞ்சு பத பொருள் தத்துவம் அசி மூன்று பதங்களுக்கு இதோ அர்த்தம் சொன்னார் அடுத்த பாட்டில் சிஷியம் கேள்வன் ஒன்றும் புரியலையான்னு கேட்கலாம் பிரம முன்னிலை ஆகும் நிலைமையான விரண்ட இயக்கியம் ஏது மாறு அவ நின்னவே அருமையான பிரமன் சாதாரணமாக அடையத்தகாத பெரும் முயற்சி தான் அடையத்தகணும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு அப்படிப்பட்ட அருமையான பிறமும் முன்னிலை முன்ன வேலை இல்லைன்னா அபரோச்சமாகலைன்னு அர்த்தம் அப்புறம் ஆகும் ஆர்வியர் பின்னிலை நமக்கு எல்லாம் அனுபவமாக இருக்கின்ற அது பின்னிலை பரோட்சமாக இல்லை அந்த பார்த்து அபரோச்சமாக இருக்கு பரோட்சமாக இருக்கின்ற பொருள் அபரோட்ச பொருள் எப்படி ஐக்கியம் சித்திக்கும் மையான ரெண்டு ஐக்கியம் ரெண்டு விதமாக இருக்கு அது காணாதா இருக்கு அது கண்டதா இருக்கு காணாத கண்டதுக்கு எப்படி சம்பந்தம் ஏற்படும் ஐக்கியம் உண்டாகும் ஏது மாறி என்னவே அது எப்படி ஆக முடியும் என்று கேட்டால் அதுக்கு என்ன அழுத்தப்பாடு நீங்க போயிடும் ஒரு பேதமே இவர் பேதம் ஜீவசோழிக்கு அதனால உபாதியால் ஒரு பேதமே இவர் பேதம் அன்று அல்லாமல் உயிரில் அதிஷ்டானமாகிய ஆத்மாவில் கிடையாது அது இது போல் கபாதியா உடல் போல் கபம் பித்தம் உபாதம் மூன்று சேர்ந்தது தான் சோழ சேரம் பாதித்தோளம் ஆக தோளை சேரம் முதலாக ஏழு உபாதிகள் சொல்லப்பட்டிருக்கணும் என்ன ஏழு உபாதிகள் கர்மேந்த ஞானை சேர்ந்து ஒன்று ஆக ரெண்டாச்சு மூன்றாவது பதினாறு அஞ்சு வாழ்க்கை சேர்ந்து ஒன்று ஆக மூன்று அந்த கண் நாலு மனம் புத்தி சத்தம் வாங்க நாலுன்னு சேர்ந்தது ஆக நாலு ஏழு ஏழு உபாதிகள் அப்படி போல என்ன உடல் போல் இறைக்கு உள்ள காரணாதிகள் காயம காரணாதிகள் ஏழு கா இது காலசவுற்று உபாதின்னு பேர் ஏழு சப்தம் ஏழு காரிசுத்துவ உபாதை தான் அந்த முன்ன சொல்லப்பட்டு ஏழு ஆக இதெல்லாம் உபாதிகள் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அந்த ஏழு உபாதிகள் சொல்லுங்கோ என்று சிஷியன் கேட்க அடுத்த பாடம் சொன்னார் பாவனை காரணிகளாவதே இப்போ ஏழு உபாதிகள் ஈஸ்வரனுக்கு உண்டுன்னு சொன்னார் என்ன உபாதி ஈசன் அப்படின்னா சர்வக்ஜித்தன்மை சர்வேஸ்வரத்தன்மை சர்வேஸ்வரன் சர்வைஸ்வர்யம் எட்டு ஐஸ்வர்யங்கள் சர்வ ஐஸ்வரன் எல்லா ஈஸ்வரியும் இருக்குன்னு சொன்னார் அதான் கல்யாண குணங்கள் பெரும் அதாவது சர்வசக்திமான் அஷ்ட அஷ்டைஸ்வர்யங்கள் சொன்னால் அனிமான் மகிமா ஐமா கருமை சத்துவம் வசித்தம் பிராப்தி பிராகாயம் என்று சொன்னது எட்டும் வச்சுக்கிற அப்புறம் ஈசன் அண்ணா சர்வ ஐஸ்வர்யம்னு பேர் எல்லா ஐஸ்வர்யம் இருக்கு அதாவது சர்வசக்திமான் அது பின்னால் வருது ஆக ஐஸ்வர்யங்கள் எல்லா ஐஸ்வர்யம்னா இந்த யுகலோகம் பரலோகம் உள்ள எல்லா சொத்தும் அவரது தான் எல்லா ஐஸ்வர்யும் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது அதோட ரெண்டாவது முற்றறிவான் முற்றறிவான்னால் சர்வோக்கியத்தின் உள் எல்லாமே அறிய முடியும் ஓடுன ஞானம் அப்படின்னா என்ன இருக்காங்க சாண்டியாக விசேஷமாக அறியக்கூடியது தான் சர்வீஜத்தன்மை என்ன ஒவ்வொரு பொருளையும் சாமானிய விசேஷம் ஒன்று பொதுப்படியாக அறியறது ஒன்று விசேஷமாக அறியிறது ஒன்று ஒரு வீடு வீடு என்ன நல்லா இருக்குதுன்னு சொல்கிறது பொதுப்படியாக இந்த வீட்டுக்கு எவ்வளோ செலவாச்சு அது கான்ட்ராக்டர் எவ்வளோ விட்டாங்க எவ்வளோ கூலி ஆச்சு இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறது விசேஷம் ஒரு துணி எடுத்தோம் துணி நல்லா இருக்குன்னு சொல்ல போதும் இந்த துணி எந்த நம்பர் அது என்ன நல்லா உழைக்குமா உழைக்காதா விலை என்ன இதெல்லாம் கொஞ்சம் விசேஷமான ஞானங்கள் அடிப்பாடு ஈஸ்வனுக்கு சாமானிய அனுஜன் முற்றறிவான் வியாபி ஒரு விடத்தில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்க சர்வ வியாபகத்துவம் எல்லா இடத்தையும் நிறைஞ்சிருக்க ஈசன் முற்றறிவான் வியாபி எவைக்கும் எதையும் சர்வ கா காரணத்தம் ஏதென்ன எல்லாவற்றையும் காரணமாக அவர்தான் இருக்கார் சிரிட்டு சம்மாரம் அடுக்கணும் துரோபாவும் சொல்லக்கூடிய காரணங்கள் எல்லாம் அவர்தான் இயம்பும் ஆகாஷகன் இப்போது ஈசன் முட்டறிவான் எவைக்கு இந்த நான் மூணாட்சி அப்புறம் சொல்லுற ஆகாஷகன் ஆகாதுனா சிரிட்டின்னு அர்த்தம் ஆகாஷிலிருந்து எல்லா பூதங்களும் உண்டாயின ஆயிலும் தூள பஞ்சபூதங்கள் ஒரு சூழ சைரகாதிகள் உள்ளாங்க அதனால ஆகாசன் சிரிஷ்டர் ஆகாசம் ஆனது எவைக்கு மேது இயவும் ஆகாசகன் அப்புறம் நிருபாதி நிருபாதின்னு சொன்னாக்கா சம்மாரம் அர்த்தம் உபாதி அற்ற இலை சம்மாரக்தான் அப்புறம் பாவனை திதி அர்த்தம் ஆக ஈசன் வியாபி எவைக்கு மேது ஆக சிடி சம்மாரம் மூணு மொத்தம் ஏழு உபாதி அவருக்கு மேது வியாபி அவருக்கு பொது மூணு எல்லா உலகங்களையும் சிடி சம்பரமான தொழில் அவர் ஏழு உபாதிகள் இருக்கின்றன ஏழு உபாதி காரண சத்துவ உபாதியின் அவருக்கு ஏழு உபாதி காரண உபாதிகள் இருக்கு காரணபாத விளக்கிட்ட அப்புறம் இந்த காரண உபாதிகள் காரிய உபாதிகள் நீக்கனாக்கா ஐஷானம் எஞ்சிருக்கிறது என்பதை ஐசுபதத்துக்கு இப்போ ரெண்டு நீதி என்னக்கர்வமாக விசாரதிஷ்டிக்கு ரெண்டு உபாதி நீக்கிட்ட ஒன்று எஞ்சிருக்கிறது அதை ஆச்சு பத பொருள் தான் அதை பற்றி நான் சொல்கிறேன் நீதியால் உபாதி நீக்கிட நீய நீயன சொல் பதத்தினும் தொம்பதத்தில் இருக்கின்ற அந்த உபாதி நீக்கிற பிறகு ஆதி ஆய தற்பதத்தும் காரணமாக இருக்கின்ற தற்பதம்னு சொல்லக்கூடிய ஈஸ்வரத்தினும் அசுத்த சுத்தம் ரெண்டும் அசுத்தம் இருக்குது சுத்தம் இருக்குது இந்த ரெண்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டவன்னா அத்தம் தள்ளத்தக்கது சுத்தம் கொள்ளத்தக்கது ஆக ரெண்டிலையும் தெரிஞ்ச பிறகு ஐக்கியம் சித்திக்கும் என்பதை முன்னுரையாக சொல்லி இந்த பாட்டில் முடிச்சு ஆகமுன்றிகள் சான்றோனா ஒன்பாத பொருள் சொத்திய நபத்தில் இதற்கு முன் பாடல்களில் தான் ஜீவசர என்பதை காட்டுக்கொண்டு வந்தார் ஜீவோபாதி ஈஸ்வரோபாதி இரண்டு உபாத நீக்கிட்டவங்கன்னா எஞ்சிருக்க பிறமந்தான் என்பதை முன்பாள தொடர்ச்சியாக சொல்லி வந்த இப்போதுடன் சொல்கிறார் ஆகம் முந்திகள் ஏழும் நாணல் ஆகம்னா சரீரம் சரீரத்தை முதலாக வைத்து கொண்டிருக்கின்ற ஏழு உபாதிகள் இதில் சசீனபோகத்தில் உபாதியை வைத்து இங்கே பா சொல்கிற பழக்கம் காரிசோத்து உபாதி காணசோத்து உபாதை என்று காரிசகுத்ரபாதி ஜீவனுக்குரியது காரணசகுத்துபாதி ஈஸ்வனுக்குரியது என்று உன்னே அறுபத்தி நாலாவது பாட்டில் விளக்கம் சொன்னார் ஈஸ்வனுக்குள்ள காரண சகுத்துபாதி பற்றி ஜீவனுக்கு காரிசத்துவபாதி ஆனது தோளைசேரம் ஒன்று அதன் பிறகு பிராணாதி வாயுக்கள் ஒன்று அப்புறம் ஒன்று மனம் உச்சி சித்தம் அங்காரம் என்று சொல்லக்கூடிய நான்காம் நாலு மணி ஏழு ஆகிய ஏழு உபாதிகளுக்கு அப்பாற்பட்டு அந்த பிரமை இருக்கிறது குளசன் சொல்லக்கூடிய பிரமை அந்த உபாதி அதிஷ்டான பிரமை இருக்கு அது ஜீவனுக்கு அதி அதிஷ்டானம் ஈஸ்வரனுக்கு ஈசன் முற்றறிவான் எவைக்கு வியாபகன் ஈயம்பு ஆகாசகன் நிருபாதி பாவனைக் என்று சொல்லப்பட்ட ஏழு உபாதை சொன்னார் அதன் இந்த பாட்டை விளக்கிறார் ஏழு நான் எனல் தொம்பத்தில் அசுத்தமே ஏழு உபாதியிலே நான் நான் என்று விவகாரம் பண்ண அது அர்த்தம் சோகமின்றிய சான்று நான் இவைகளுக்கு துக்கம் இல்லாமல் என்று சொல்லக்கூடிய பாவனை வறுமையானால் ஒம்பதத்தில் சுத்தம் என்ன தத்துவசி என்று சொல்வதில் தொம்பதம் ஜீவன குறிக்கும் அதில் சுத்தமாகும் என்று அந்த வாழ் சொல்லிவிடுகிறார் அடுத்ததில் இந்த காலசத்துவபாதிகளை பற்றி சுத்தம் சொல்லப்படும் அகில காரணமாதினல் தற்பதில சுத்தமே காரணசான்றல் தற்பத பொருள் சுத்தமே ஈஸ்வரனுக்கும் பஞ்சகரித்தம் உண்டு திடுதி சம்மாரம் அடக்கிற பிரபாவம் படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் சொல்லக்கூடிய ஐந்து தொழில்கள் செய்யும் போது நான் கர்த்தா நான் போக்தா என்று செய்த அது அசுத்தம் பேருக்கும் அகில காரணம் ஆதினானல் தத்பதத்தில் தத்மன் சொல்லக்கூடிய ஈஸ்வர பாகத்தில் அசுத்தம் அதே ஈஸ்வரன் சகலகாரண சான்று ஆனால் எல்லாவற்றையும் நான் சாட்சியாக இருக்கிறேன் சரசாட்சியாக இருக்கிறேன் என்று பாவனை இருக்கும் காலத்து அது சுத்த பாகமாக ஆகவே ஈஸ்வனுக்கு அசுத்தம் சுத்தம் என்பதை இந்த பாட்டில் பிடித்து காட்டியிருக்கார் சிறந்த காரண மேல்சிபம் தளக்களப்ப இந்த பாட்டு விளக்கிறார் செறிந்த காரிய காரணங்கள் சிதைந்து மேலே சொல்லப்பட்ட காணசத்து பாதியும் காரி சொத்து பாதி சொல்லக்கூடிய எல்லாம் ஆச்சு சுத்தம் என்று பிரித்தி பார்த்த பிறகு மேலூரு சித்ததாய் எஞ்சியிருக்கின்ற அறிவுடிமாரிக்கின்ற இந்த அரிஷ்டான சேனமா சாட்சி பாவத்தை அறிந்த தெரிந்து கொள்ள வாதனை தானும் அற்றது வாதனை தானும் அற்று வாதனை என்று சொன்னால் ஜீவனும் ஈஸ்வனும் ஒன்று என்ற ஒரு வாசனை இருக்கு அதையும் நீங்கின பிறகு அது அசிபத பொருளாவது அந்த வாதனையும் நீங்கின பிறகு அதிசான செய்த என்ற பாவனை வறுமையானால் அது அசிபத பொருள் அசி என்ன ஆகிறாய் ஐக்கியத்தை உணர்த்தக்கூடிய ஒரு சொல் தத்வம் அசி தத் என்று சொல்லக்கூடியது ஈஸ்வன குறிக்கும் சுத்த கூடியது தும் என்ற ஜீனை குறிக்கும் தும்னால் நீன் அர்த்தம் ஜீவனை குறிக்கும் அதில் சுத்தவஷ்டம் அதிலே உண்டு ரெண்டே நீக்கின பிறகு எஞ்சி இருக்கிறது அறிவு பாகம் அதாவது சாட்சி பாகம் சாட்சி சரவசாட்சின்னு சொல்லக்கூடிய பாகம் இருக்குது அந்த பாகத்தையும் போய் போடணும் இந்த நீக்கின வாசனைகள்லாம் விட்டு விட்டு அப்போ என்னாச்சு நான் பெரும் சிறுவன் அந்த நிச்சயம்தான் அசிபத பொருள் ஐக்கியத்தை உணர்த்தக்கூடிய பொருள் என்று இந்த பாட்டு சொல் அசுத்தமாக தீனம் முக்கிய பொருளாகுமே இலக்கிய பொருள் என்று சொல்லுவர் இந்த ரெண்டு பதத்தை பிரித்த பிறகு அதனுடைய நிலை எப்படி இருக்கு இந்த பாட்டு விளக்கிறார் அசுத்தமாகியது இருபதத்திலும் முக்கிய பொருள் ஆகும் தொம்பது தற்பது ரெண்டிலும் அர்த்தம் என்று சொல்லமே அது பேர் முக்கிய பொருள்னு சொல்ல முடியும் அது ஏதோ சக்கிய பொருள்னு சொல்வார்கள் வாக்கிய பொருள்னு சொல்லு அதிலேயே விசுத்தமானது இலக்கிய பொருள் என்று விசுத்தம் என் அசுத்தமானது அசுத்தம் இல்லாது அது லட்சியப் பொருள் லட்சிய அர்த்தமாகிய விமலரே சொல்லுவார் விமலர் ஏகாரசி விமலர் சொல்லுவார் பரிசித்தமா ஞானிகள் இப்படி விளக்கம் சொல்கிறார்கள் ஆகவே இந்த முக்கிய அர்த்தம் என்றும் சக்கியார்த்தம் என்றும் அபிதார்த்தம் என்றும் வாக்கியார்த்தம் என்றும் சொல்லப்படும் இப்படி அதன் பிறகு அதனுடைய லட்சனை எதுவோ அது லட்சணாவருத்தி என்னால் அறியிறது அது சக்கி சம்பந்தம் லட்சனை என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு பேத பாவனையை போக்கி அபேத பாவனை உண்டாக்கூடிய வாக்கியம் லட்சியார்த்தம் என்று பெயர் என்று இதில் சொல்ல முடியும் தம் உடல் முக்கிய பொருளாவதேரொருபம் இலக்கிய பொருள் ஆவதே முரண்ட சீவபரங்கள் தம் உடல் முக்கிய பொருள் ஆகுது மேலே சொல்லப்பட்டதை விளக்கிறார் ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கிறது ஏழு பாதலம் விஷமு போல பல தூரம் மகன்று நிற்பார் ஆதலாளிவர் கெண்டாலும் ஐக்கியம் என்பது கூடாதுன்னு சொல்லுவார் ஆகவே ஜீவ உபாதி வேறு ஈஸ்வரோபாதி வேறு அது சர்வஜித்வம் உடையது இது கிஞ்சித்துவம் உடையது அது பரோட்சம் உடையது இது அப்புரோட்சம் உடையது பிரச்சனைகள்லாம் சொல்லுவார்கள் அதனால் முரண்ட மாறுபட்ட ஜீவபரங்கள் ஜீவேஸ்வரர்களுக்கு உள்ள உடல்கள் உபாதியானவை முக்கிய பொருள்னு சொல்லப்படுற ஜெய்த்தி முக்கிய பொருள் தான் இரண்டில் வேறு அரு சிற்றூபம் இது ரெண்டிலையும் அதிஷ்டான பாகம் ரெண்டு ஒரு தான் வேறு அரு வேறு இல்லாமல் இருக்கின்ற அறிவடிமாக இருக்கின்ற வடிவம் எதுவோ அதில் அக்கிய பொருள் ஆவது ரெண்டுக்கும் லட்சிய லட்சிய அர்த்தம் என்று சொல்லப்படும் ஆகிய இந்த பாட்டை சொல்லிவிட்டு அடுத்த பாட்டிலிருந்து நாள் ஒரு பரவத்துவேக்கிய பர ஜீவர்தங்கள் இதுவரைக்கும் நாம் ஊக்கமாக இதை பிரிக்கிறதுக்காக பார்த்தோம் அந்த ஜீவ ஈஸ்வரர்களுடைய உடம்பும் இரண்டும் அதில் இருக்கின்ற பாகத்தாலட்சனை அதாவது லட்சணா விருத்தினால் பிரித்து பார்க்கும்போது லக்கனா வாக்கியப்படி நீக்கினால் ஒரு வத்துவே பரவத்துவே ஒன்று தான் எஞ்சிருக்கும் இதுலேயும் மஸ்தபாவத்தை நீக்கி அதிலையும் மஸ்தபாவத்தை சுத்தபாகம் எஞ்சியிருக்கிறது ஆனால் சுத்தபாகம் ரெண்டு ஒன்றே தான் என்பதை சொன்னார் சிசிநா சசிவனனுக்கு சந்தேகம் இதை ஒன்றும் விளக்கமாக தெரிந்து கொள்ள முடியவில்லை இவ்விளக்கமாக திஷ்டாந்த முகமாக இனிமேல் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டதாகவும் கேள்வி தொக்கிலிருக்கிறது அதற்கு பதில் எடுத்துக்கொள்ள ஓரில் வேட்டதும் இதிலிருந்து முகமாக விளக்க அடிய அதிவாரம் போடுறார் ஓரில் ஆராய்ந்து பார்க்கும் இடத்து தேரில் அதில் முடிவை செய்வோமாயினால் விட்டதும் விட்டிடாததும் உபயமும் என விட்டலட்சணை என்றும் விடாலட்சனை என்றும் உபயம் விட்டுவிடா லட்சணம் என்று மூன்றாக பிரிக்க முடியும் என்று திருவிதத்தில் மூன்று விதமாக உணர்வுலோர் இசைப்பர் தத்துவ ஞானம் அடைந்தவர்கள் இதை சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட அதனை அது இயம்புவான் அதை பற்றி அடுத்த பாட்டிலிருந்து விசாரணமாக சொல்கிறேன் மஞ்சு போலவும் உள்ளதே ன்றல் போலவும் விட்டலக்கனை யாவது விட்டலக்கணிக்கு ஒரு திஷ்டர் கொடுக்குறார் மஞ்சு கூப்பிடுது என்றல் போலவும் வடபகிறது விஞ்சு கோஷம் அது உள்ளது என்றல் போலவும் விட்டலக்கணை ஆவதுன்றார் மஞ்சம் அதாவது கட்டில் கட்டில் கூப்பிடுது அப்படின்னா கட்டில் உள்ளவர்கள் கூப்பிடுவார்கள் அதாவது குழந்தைன்னு வச்சுக்கிட்டாலும் சரி அது என்ன அர்த்தம் பண்ணணும் கட்டிலுக்கு வாயில்லை கூப்பிடறதுக்கு தேவையமில்லை அது அறிவு பொருள் இல்லை உயிர் உயிர் பொருள் இல்லை அந்த கட்டிலை விட்டு கட்டிலில் இருக்கின்ற குழந்தையோ அல்லது பெரியவர்களோ கூப்பிட்றாங்கன்னு அர்த்தம் அப்படி போல் விஞ்சு கோசமது வடபகிரது உள்ளது எல்லை போல கோஷம் கோஷம்னா இடைச்சேரி கோஷம்னு பேருள் கங்கையில் இடைச்சேரி இருக்குது என்று ஒருவன் சொல்கிறான் அப்போ கங்கை பிரவாகம் கங்கைன்னா பிரவாகத்தை குறிக்கும் தண்ணியை குறிக்கும் இடைச்சி இருக்காது ஆனால் தண்ணியை விட்டு தண்ணியோடு சம்மந்தப்பட்ட கரையை கொள்ளலாம் என்று அர்த்தம் பண்ணிக்கணும் அப்போ விட்டலட்சணை சொல்லப்பட்ட வாட்சியம் அல்லது முக்கிய பொருளில் முழுதும் விட்டு அது பொருளை கொள்ளுவது விட்டு லட்சணின் பேர் இது விட்டுலக்கணக்கு இலக்கணம் என்று இந்த பாடலை சொல்லி விட்டு விட விடால சொல்ற சிவளை போயின என்று விடாத விடாலட்சணன் சொல்ற அதாவது விட்டுலட்சண சொன்ன பாகத்தை முழுதம் விட்டு அது சம்மந்தப்பட்ட பாகத்தை கொள்வதுன்னு அர்த்தம் விடாலட்சிணை என்ன சொன்ன பாகத்தையும் அது சம்மந்தப்பட்ட பாகம் சேர்த்துக்கணுமோ அர்த்தம் சிவலை நின்றது வெள்ளை போயின சிவலை என்ன இங்கே நிறத்தை தான் குறிக்குது சேப்பு நிறம்னு அர்த்தம் வெள்ளை நிறம்னு அர்த்தம் நிறம் எங்கேயாவது போகுமா போகாது நிற்குமா சிவலை நின்றது வெள்ளை வெள்ளையா நேரத்தோடு கூடிய குதிரை அல்லது மாடு போயின்னு அர்த்தம் என்று செப்புதல் போலவே அப்படி போலவே கவலை என்று சந்தேக புரியும் இல்லாமல் விடாதலக்கணையன்று நீ கருத்தில் கொள்வாயாமே இந்த விடாதலட்சணையானது ஒரு பகுதியை விட்டு ஒரு பகுதியை கொள்வதில்லை ரெண்டும் சேர்த்துக் கொள்ளும் தெருவில் கத்திரிக்காய் சத்தம் போடுது வீட்டில் இருந்துகிட்டே வந்து கத்திரிக்காய் விடப்பாணுங்க கத்திரிக்காய்ன உடனே கத்திரிக்காயம் வருது கத்திரிக்காய் சொமந்த ஆளும் வரணும் விடாத கத்திரிக்காய் மட்டும் வர்றதில்லை அப்படி போல மற்ற இடங்கள்லையும் பார்த்துக்கணும் அதனால விடாதலட்சுன்னு சொன்ன சொன்ன பாகம் மட்டும் இல்ல அதோடு சம்பந்தப்பட்ட பாகத்தை சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக விடாதல கனை மெய் மெய்யாதேனின் தேவதை மே அதாவது பொ விட்டுணை உண்மைஸ்ரவம் என்ன யாது என கேட்டால் தேவதத்தன் எனும் பொருள் படி அந்த இந்த தேவதத்தன் சொல்லக்கூடிய பொருள் எப்படியோ அதோடய அர்த்தம் எப்படியோ அப்படி போல சிந்தை செய்திவிடு தீரவே ஆனால் இதை நல்லா தெரிந்து கொள்ளும்படிக்கு சிந்தனை செய்வாயாக பாட்டில் சொன்ன பிறகு அதன் பிறகு மீண்டும் அடுத்த பாட்டு சொல்லையும் விடாதல கணைதனையும் நீ விடாத விளங்கணம் சொன்ன பிறகு நீ விட்டுவிடாத வைத்துக் கொண்டு உன் சொரத்தில் இருப்பாய் என்று சொன்னார் விட்டலக்கண தனையும் விட்டு என சொல்லப்பட்ட ஒரு பாகத்தை விட்டு சம்பந்தப்பட்ட பாகம் கொள்ள கொள்ள சொன்னோமே அதையும் விட்டு விடு விடாத சொன்ன பாகத்தோடு சம்மந்தப்பட்ட பாகத்தை சேர்த்துக்கொள்ள சொல்லமே அதையும் விட்டு நீ ஏ சசிவனே விட்டுவிடாத லட்சனை இருக்க அதை பிடித்துக்கொள் அதனால் நீ அஸ்தபாகத்தை விட்டு சுத்தபாகத்தை கொள்வாயாக என்ன முன்ன சொன்னோம் இந்த இலக்கணப்படிக்கு அஸ்தபாகத்தை விட்டு ஜீவ அசுத்தபாக ஈஸ்வர அசத்தவார்டி விட்டு ரெண்டுக்கும் அதிஷ்டானமாகிய அறிவு பாகமாகிய ஏற்றுக்கொண்டு விளங்கி எப்போது இன்னும் இருப்பாயாக என்று சொல்லி முடித்தார் அதன் பிறகு சொன்னது சரிதான் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கோ என்ற அர்த்தத்தோடு அவர் மூணமாக இருந்ததுனாலே அடுத்த பாட்டில் விளக்கமாக கொழுமாறுபோல் உடல் கண்டு வீட்டன் உண்மை காண ஓ நர்ந்துகிடே இப்போ இந்த பாட்டில் விளக்கமாக சொல்கிறார் போதும் மேவிய தேசம் விட்டு ஒரு குருடனை கொழுமாறுபோல் அதாவது முன்ன பாட்டில் அந்த இந்த என்ற சொற்களை வைத்தார் அந்த என்ன அந்த காலம் அந்த தேசம்னு இந்த என்றால் இந்த காலம் அந்த காலம் அந்த தேசம் இந்த கால தேசத்தை இன்னைக்கு ஒரு பொருடன் மட்டும் எஞ்சிருக்கிறான் என்பதை ஒரு உதாரணமாக பார்த்தா காசியில் ரெண்டு சன்னியாசிகள் யாத்திரை போயிருந்தாங்க அங்கே ராஜா தர்பாரோடு நடந்து கொண்டிருந்த அந்த ஊர்வலத்தை பார்த்தார்கள் ஓஹோ ராஜா அவருடைய போக பாக்கி நினைத்துக்கொண்டு அவர்கள் மீண்டும் பல சேர்த்துகளை சுற்றி கொண்டு தைக்க ஆமரித்து வந்தாங்க அங்கே வரும்போது ஒருவன் ஆடிமேசை வைத்து கொண்டு காவி கட்டி கொண்டு கம்பு கமண்டலமாக ஒரு முடிவில் இருந்தான் அவங்க ஒருத்தர் ஒத்து பார்த்தான் ஈவன் அங்கே பார்த்த மாதிரி இருக்கே காஷியில் என்று அவனுக்கு சந்தேகம் அந்த சந்தேகம் அடுத்தவங்கிட்ட இன்னொரு தசாக சன்னியாதிகள் சொன்னார் என்ன அப்படி தெரியலையா அவர் ராஜா அந்த ராஜாவானவர் தர்பாரோட போனதை பார்த்தோம் இவர் சன்னியாசி ஏ கம்பும் கமலோட ஜாடி மீச வச்சு இவர் எப்படி ஆக முடியும்னு கேட்டார் அது பார்த்தோம் தான் அந்த ராஜ அந்த ராஜா உடைய அதிகாரத்தை நீக்குரு அங்கே தனியார் மனிதன் மட்டும் கொள் இங்கேயும் சன்னியாசி இந்த தாடி மீசை எல்லாம் விட்டுடு குத்திப்பார் மனசு ஒன்றா ரெண்டாப்பாருன்னு ஒத்து பார்த்தார் அடுத்தவர் ஆமாமா அவரே தான் இவர் அந்த இந்த தேவதன் அவனையே இவன் இவனே அவன் என்று முடிவு வந்தான் அப்படி போல என்று இந்த விட்டுவிட ஆரோச்சனை பார்க்கறது விட்டு ஒரு பாவத்தை விட்டு ஒரு பாவத்தை கொள்ளுவதுன்னு அர்த்தம் முரணான பாவத்தை கொள்ள விட்டு வருது என்ன முரணான் அங்கே ராஜா என்ற அந்த சூழ்நிலையும் சன்னியாசி என்னுடைய சூழலையும் விடுத்து பார்த்தோம்ன்னா ஒரே சரீரம் தான் எஞ்சி இருக்கணும் ஆகவே அந்த சரீரத்தை மட்டும் கொள்ள வேண்டும் அது ரெண்டு இடத்துலையும் ஒரே சரீரம்தான் அப்படி போல இங்கே